லட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்கள் அலுமையிலு சமைக்கும் போது பருப்பு சீக்கிரம் வேகலன்னு நினைச்சோன்னா கடுங்கண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு வேக வச்சு பாருங்க பருப்பு சீக்கிரம் வெந்துடும் பாருங்க உருவகளை மீண்டும் சந்திப்போம்